வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து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 இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ் விக்கிபீடியாவில் ஐம்பதாயிரமாவது கட்டுரை எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கெல்லிங்லி கலிரி என்ற ஆழமான நிலக்கரி சுரங்கம் இது பிரிட்டனில் மூடப்பட்ட கடைசி நிலக்கரி சுரங்கம் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸ்கோர் து ஆயிரி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சனி கோலின் சந்திரன் எபிமேத்தியஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் விண்கலம் சோயூஸ் பதிமூன்று வாலன்டின் மற்றும் பியோத்தர் கிளிமுக் ஆகியோருடன் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரி பவர் ஐயர் தமிழறிஞர் வில்